அடுத்து கோவிலூர் மடாலயத்தை சார்ந்த புலவர் முத்து சண்முகனார் அவர்கள் இங்கே உரையாற்ற வருகிறார்கள் அவரை பற்றி ஒரு குறிப்பு மட்டும் இங்கே சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் கோவிலூர் மடாலயத்தில் நாச்சேப்ப சுவாமிகள் தொடங்கிய பிரைமரி பள்ளி தொடங்குகிற போது அந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியராக இருந்து பள்ளியிலே பணியாற்றியவர் அவர் தொடங்குகிற போது அந்த பள்ளியிலே சேர்ந்த பெண் குழந்தை அந்த குழந்தையினுடைய பெயர் திருநெல்லை அந்த குழந்தையிலிருந்து அநேக குழந்தைகள் சேர்ந்து அந்த பள்ளியை மிக சிறந்த பள்ளியாக உருவாக்கிய பெருமகனார் இன்றைக்கு நம்முடைய சுவாமி வேதாந்தம் படித்துக் கொண்டிருக்கிற அடக்கமான அமைதியான நிறைந்த பெருமை மிக்க புலவர் அவர் இப்போது உரையாற்றுகிறார் உலகளாவியன் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் நம்பளவன் ஞானகுருவாணியை உள்நாடு இங்கு கோவிலூரில் இருக்கக்கூடிய உடனடியை கொற்றவாளிகளை வழங்கி சுராமலிங்க ஆண்டவரை வழங்கி இந்த நிலைச்சியினை ஆளாக்கி இருக்கக்கூடிய இப்பொழுது சுவாமிகள் வெய்யப்ப சுவாமிகளுடைய திருவடியும் வணங்குகின்றேன் இங்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய ஐயா அவர்களையும் சொற்பொழிவாளர்களையும் மற்ற இங்கு குழுமி இருக்கக்கூடிய வேதாந்த அன்பர்களையும் ஆர்வலர்களையும் அனைவரையும் உங்கள் பாதங்கள் தொட்டு வணங்கி என்னுடைய துறையை ஆரம்பித்தேன் இது ஒரு வேதாந்த மடம் வேதாந்தம்னா இந்த மடத்துக்கு வந்ததுக்கு பிறகுதான் நான் பற்றி தெரிந்து கொண்டேன் பொதுவாக நாச்சியப்பு சுவாமிகள் இருக்கிற காலத்திலே இந்த வேதாந்தத்தை பரப்ப வேண்டும் என்று பல முயற்சிகள் செய்தார்கள் அது ஓரளவுக்கு அவளுக்கு கைகூடியது ஆனால் அதை விரிவுபடுத்துகின்ற தன்மை நமது மையப்ப ஞான சுவாமிகளுக்கு தான் அமைந்தது அதாவது கேள்விப்பட்டிருக்கீங்க பரமஹம்சர் இருந்தார் பரமஹம்சர் ஒரு ஞானி அவருக்கு ஒரு விவேகானந்தர் கிடைத்தார் அந்த விவேகானந்தர் கிடைக்கவில்லை என்றால் பரமஹம்சருடைய கொள்கைகளும் சிறப்புகளும் இந்த உலகம் முழுவதும் அறிந்திருக்க முடியாது அதை போலவே நம்ம நாச்சியப்ப சுவாமிகளுக்கு மையப்ப சுவாமி அவர்கள் சீடராக அவருடைய வாரிசாக அமைந்தார்கள் ஆச்சியப்ப சுவாமி எண்ணத்தையும் அவருடைய கொள்கைகளையும் பின்பற்றி இன்று சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கிறவர்கள் நம்மை சுவாமி அவர்கள் இந்த வேதாந்தத்தை எதிர பரப்ப வேண்டும் மக்களிடத்திலே இந்த வேதாந்தம் என்றால் என்ன என்று தெரிய வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் மிக திட்டம் போட்டு கொண்டிருக்கிறார் அந்த காலத்தில் சொல்லுவாங்க வேதாந்தம் படித்தா சாமியாரா போய் வேதாந்தத்துக்கும் சன்னியாசிக்கு சம்மந்தமே இல்லை ஒரு சின்ன குறிப்பு சொல்லுகின்ற வேளாந்தம் குடும்பத்திலும் படிக்கலாம் படிக்கின்ற பொழுது அந்த குடும்பத்தை சிறப்பாக நடத்த முடியும் என்பது உண்மையான வேளாண் படிப்பதனாலே நமக்கு இந்த உலகம் என்ன என்பதை புரிந்து கொள்ள முடியும் நானே அதை உணர்ந்திருக்கிறேன் வையப்பசாமியில் எனக்கு அது வேளாந்தத்துல இப்ப என்ன உணர்கிறேன் என்னிடத்துல சில அமைதியான ஒரு எண்ணம் ஏற்பட்டு இருக்கிறது ஆகையினால மனத்தை கட்டுப்படுத்துவதற்கு கொஞ்சம் கொஞ்சமாக பயிற்சி அளிக்கக்கூடிய தன்மை இந்த வேதாந்தத்திற்கு உண்டு பேச எடுத்துக்கொண்டாத் கைவலில் ஒரு படம் சொல்றது சாகப்படும் பொருளிலும் மகள் பெரியமாம் தரையனிலும் உடல் பெரியமாம் ஆகத்திற்கு பிரியமாம் எந்தெரியமாம் தரணும் அதனிலும் பெரிய முகிறாம் ஏகப்பிழான் என்னின் மிகப்பெரிய மாவி அந்த ஆன்மா முக்கியம் ஊகத்தினால் ஓர் ஒன்றில் அதிகமாக நினைனார் தாகப்படும் பொருள் சொன்னார் இந்த உலகம் பொருள் இருக்கு பொருளாற்றி இவ்வுலகம் இல்லைனால் வருவது இந்த பொருளை சம்பாதிக்கணும் பொருள் தேடணும் பொருள் வந்தா நிலையில தான் இன்னைக்கு மக்களுடைய ஒரு எண்ணமானது போய்கொண்டே இருக்கின்றது இந்த பொருளை தேடி தேடி தேடி அதை எந்த சுகமும் கடையில கண்டுபிடிக்க முடியாது ஆகையினால பொருளை அவர்களும் தேடி வைத்தாலும் கூட அவனுக்கு ஒரு மகன் இருப்பான் அவன் குழந்த அந்த மகன் மேல பிரியம் அறிக்கும் ஒரு துன்பம் வந்தான் என்ன செய்வான் போனாலும் பரவாயில்ல என் மகன் இவ்வளவு நன்றாக இருந்தால் போது என்று நிலைக்கு வந்து விடுவான் மகனுக்கு ஒரு வியாதி நோய் வந்தாலும் அல்லது அவனுக்கு வேறு துன்பங்கள் வந்தாலும் அதை நீக்குவதற்கு தன்னுடைய பொருள் முழுவதையும் செலவழிக்க தயாராக இருக்கின்றார் ஆகையினாலே பொருளை காட்டிலும் தரையன் முக்கியம் சரி தனையை முக்கியம் சொல்லிட்டமே இந்த மகன் வந்து இருக்கின்ற பொழுது சில சமயங்களில் அவன் மான்படும் தன் உடல் இப்போ நமக்கு வந்து நம்ம உடலில் வந்து இயற்கையிலேயே மூணு விதமான துன்பம் வச்சுருக்கான் இந்த மூணு விதமான தன் கிட்ட என்னென்னு கேட்டீங்கன்னா பசி தாகம் நோய் இந்த மூணும் நம்ம உடம்புல இருக்கு இது யாரும் மறுக்கவே முடியாது பசி வந்தால் உணவு கொடுக்கணும் தாகம் வந்தால் நீர் அருந்தணும் நோய் வந்தால் பருந்து சாப்பிடணும் இது நம்ம இடத்துல இருக்கக்கூடிய உடலில் இருக்கக்கூடிய துன்பம் இந்த துன்பத்தை நீக்கணும்னு சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் இந்த மகன் என்ற பெரியத்தை கூட விட்டுடுறோம் நம்ம உடம்ப பாதுகாப்போம் நம்ம உடம்பு முக்கியம் என்று சொல்லி நாம் இழைத்த காலத்திலே நல்ல உணவு நல்ல மருந்து முதலியில் உண்டு நம்ம இந்த உடம்ப தேகத்தை பாதுகாக்கிறோம் முதலில் பொருள் பொருளை விட தனிய முக்கியம் தனியனை விட இந்த உடல் முக்கியம் சரி அதை விட என்ன முக்கியம் ஆகத்திலும் இந்தியம் முடியுமா இந்த உடம்பை விட இந்திரியமும் கரணமும் முக்கியமாக ஏன்னா தான் நம்மள எல்லாம் செயல்படுத்தக்கூடியது இந்திரியங்கள் கரணங்கள் எல்லாம் வரும்போது நம்ம உடம்பை வந்து நம்ம எப்படியெல்லாம் அது மேலே பிரியம் வந்துடுது ஏன் ராமயாபுரங்களை பற்றி கல்விப்பட்டிருக்கீங்க அவர் அஷ்டம் வந்தாரு அவருக்கு முதல்ல பார்வை அவங்க பார்வை எடுத்துக்கன்னு போயிடுச்சு பார்வை இல்லை அப்போ அவர் பார்வையில்லாத சமயத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார் அந்த சமயத்தில் பொறியின்மை யாருக்கும் படியின்மை படியந்தான் அது வந்து ஆளுமை இன்மை படியுந்தான் இந்த குரலை படித்த உடனே அவருக்கு ஏதோ ஒரு மனதில் ஒரு தப்பு ஏற்படும் அதனால அவர் என்ன செய்யாருன்னு கேட்டால் திருப்பறையை முழுவதும் மனப்பாடம் பண்ணி அதில் அஷ்டாவதாக பண்ணார் அவர் நேரடியாக நான் அந்த படிக்கும் போய் எந்த சொன்னாலும் அது என்ன சொல்லுவார் என்ன சொன்னால் குரல் சொல்லுவார் ஈட்டடி சொன்னால் முதலடி சொல்வார் முதல் சொன்னால் ஈட்டடி சொல்வார் இப்படி ஒரு திறமையை வளர்த்துக்கொண்டு தமிழ்நாடு முழுவதும் சுற்றி வந்தார் அப்ப இந்த பொறியினாலும் ஒழுவோனாலும் பரவாயில்லை அதுக்கு மேல உள்ளது என்ன இருக்கு அதான் சொல்லக்கூடியதெல்லாம் பிரியம் வரணும் இந்த ஆத்மாவை வந்து உணரக்கூடிய தன்மை வந்துட்டாலே நமக்கு ஆனந்தம் நம்ம என்ன நினைக்கணும் ஆனந்தமா மகிழ்ச்சியா அது கொண்டு இந்த உலகத்திலே நாம் அனுபவிக்கக்கூடிய எந்த பொருள் கிடையாது கொடுக்கின்றோமோ அது நல்லதை எல்லாம் ஏற்றுக்கொண்டால் நல்லது ஏற்றுக்கொள்ளும் நல்லது இல்லாவிட்டால் இல்லாதயும் கொடுத்தாலும் அது ஏற்றுக்கொள்ளும் ஆகையினால உணர்த்த உதவி மாயா இருந்தால்தான் மாயா அந்தரியாமையாக இருக்கின்றது அப்ப எல்லையே சொல்ல முடியாது இப்போ இன்னொரு குறிப்பு என்னன்னு கேட்கலன்னா சூக்ம சரீரம்ம சரீரத்தை எடுத்துக்கொண்டுமானா இருபது தத்துவம் வந்து சூக்மசர் இந்திய தத்துவம் அஞ்சு அந்தகரணம் அஞ்சு கண்மேந்திரி அஞ்சு பிராண வாயு அஞ்சு இது வந்து சூட்சும சரீரம் சொல்றோம் சூத்துமீரத்திற்கு ஆன்மாவுக்கும் தொடர்பு இருக்கு ஆன்மாவுக்கு எது சமீபமாக இருக்கிறதோ அது ஆனந்தம் அதே போல நீ ஆன்மாவை அடைய வேண்டும் என ஒரே விசாரணை அதே பற்றி பெருசு போயிடுவாங்க தெரிந்து கொள்ள வேண்டும் ஆன்மாவின் பிறந்து விரிந்தது ஆலங்காண முடியாது அது குருமுகமாக நீ அடைய வேண்டும் ஒரு குருவனத்தில் போய் சிஷ்யபாவத்தில் இருந்து பலகாலம் அப்பியாசித்து அதை உணர வேண்டும் ஆசை விட வர ஆனந்தமான ஆய்வம் துன்பங்கள் ஆசை விட விட ஆனந்தமாக ஆசையை யார் விட்டுட்டா நிலையில கூட ஆசை இருக்கு ஆகையினால ஆசையை விடுவது என்பது சாதாரணமல்ல திருவள்ளுவர் சொன்னார் பத்துக பத்தெட்டான் பட்டினை அப்பத்தை பத்துக பத்து பிறகுன்னு சொன்னார் அதிகாரத்தில் இருக்கிறது அந்த பேசுகிற வேண்டுதல் வேண்டாம் இல்லாத இறைவன் போல விளங்கக்கூடிய அந்த நிலையில இருக்கக்கூடியவர் நீ பத்தி கொண்டு சொன்னார் பத்துக பச்செட்டான் பச்சை நெய் பத்துக பத்து பத்து நமக்கு போகும் அதையினால துறவு அதிகாரத்தில் தான் இந்த பாட்டை சொல்லியிருக்கிறார் இந்த ஆன்மா என்பதை நாம் முழுவதுமாக அறிந்து கொண்டமையானால் வாழ்க்கையிலே இன்பம் கிடைக்கும் மன அமைதி கிடைக்கும் ஆனந்தம் கிடைக்கும் அதான் பிரம்மானந்தம் அந்த பிரம்மானந்தத்தை வந்து நாம் அறிந்து கொண்டவையானால் எல்லோரும் நீங்கள் ஆனந்தம் பெற வேண்டும் மன மனதிலே இந்த ஆசைகள் வரை கொஞ்சம் கொஞ்சமாக வைத்து நீங்க நீங்கள் ஆனால் மனதிலே அமைதி கிடைக்கும் என்று சொல்லி நன்மையும் பெருக வேண்டும் என்று கூறி உங்க அமைதியாக இருந்த என் மனிவார வழக்கத்தை தெரிவித்து நிறைவு செய்து எவ்வளவு பயவு கூடினாலும் அனுபவம் கூடினாலும் இன்னும் சன்னை மாணாக்கராகவே கருதுகிற புலவர் முத்துஷ்மணியா அவர்களுக்கு நன்றி